ிாத்தேத்ைக்கணாத்திரு நமமீ ரெண்டாவத்துக்கு பாஞ்சோல் நைனா நைனம் தகத்து பாவக்கை க்ளேதய நசோஷய திமாறுதா இந்த ஸ்லோகம் ஆத்மாவுக்கு உறுப்புகள் இல்லை அப்படிங்குற கருத்தை சொல்றது உறுப்புகளை வந்து சம்ஸ்கிருதத்துல அவயவம்னு சொல்லுவோம் அவயவம் இல்லாததுக்கு நிறவயவம் அப்படின்னு பேர் அப்ப சம்ஸ்கிருதத்திலேயே இத சொல்லணும்னா ஆத்மா நிரவயவஹா இந்த உடம்புக்கு தான் உறுப்புகள்லாம் இருக்கு மனசுக்கே உறுப்புகள் கிடையாது அப்போ தூய உணர்வாகிய ஆத்மாவுக்கு உறுப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் நம்ம மனசில் ஒரு ஒரு விஷயமும் பதியணுங்கிறதுக்காகத்தான் இந்த லட்சணங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்படுறது இந்த ஸ்லோகம் ஆத்மா நிறவையவகாங்கிறத எப்படி சொல்லுகிறது அப்படின்னா ஏனும் சஸ்திராணி ந சிந்தந்தி ஏனம்னா இதனைன்னு அர்த்தம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த ஆத்மாவை இந்த ஆத்மாவின்னா என் அர்த்தம் என்னைன்னு அர்த்தம் சஸ்திராணி சஸ்திராணின்னா ஆயுதங்கள் கத்தி துப்பாக்கி போன்ற ஏதோ ஒன்றுன்னு வைத்துக் ஆயுதங்கள் சஸ்திராணி ந சிந்தந்தி என்ன சின்ன அப்படின்னா படுத்த முடியாது இந்த உடம்ப வேணா செதறடிக்கலாம் ஆயுதங்களால வெட்டலாம் கையை வெட்டலாம் விரதல வெட்டலாம் கண்ணெல்லாம் கூட எடுத்து ஆனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஆஹ் என்னுடைய உடல் உறுப்புகளை வேண்டுமானால் இந்த ஆயுதங்கள் சிதைக்கலாம் ஆனால் உண்மையில் என்னை ஆயுதங்கள் சிதைக்காது என்பது கருத்து பாவகா ஏனம் ந தக நெருப்பு தீ ஏனம் இந்த ஆத்மாவை என்னை நெருப்பு எரிக்காது உடம்பைத்தான் நெருப்பு எரிக்குமே தவிர என்ன நெருப்பு எரிக்க முடியாது உடம்போட சேர்ந்து எனக்கு சுடுறதுன்னு நான் சொல்லுவேனா இருக்கும் உண்மையிலேயே ஆத்மாவை நெருப்பு சுட முடியாது தத்துவ திருஷ்டியில் புரிஞ்சுக்கணும் ஆபஹா ஏனம் நச்சக்லேதயந்தி தண்ணீர் இந்த ஆத்மாவை நினைக்க முடியாது மாதா ஏனம் ந சோஷயத்தி அந்த சாவை ஏனம்னு போட்டுக்கணுங்க மாறுதா காற்றானது இந்த ஆத்மாவை ஒளர்த்தாது அந்த பஞ்சபூதங்களில் ஆகாசம் ஒன்றும் பண்ண முடியாது காத்து இதை உலர்த்துறதில்லை நெருப்பு எரிக்கிறது இல்லை தண்ணீர் நினைக்கிறதில்லை ஆயுதங்கள் வெட்டுறதில்லை ஆஹ் நாலு பூதங்களும் இதை ஒன்றும் பண்ண முடியாது ஆகாசமும் நிறவயவம் ஆத் ஆத்மாவும் நிறவயவம் ஆகாசத்துக்கும் உறுப்புகள் கிடையாது ஆத்மாவுக்கும் உறுப்புகள் கிடையாது ஆனா ஆத்மா சித்வரூபம் அதனால அதுக்கு சிதாகாசம்னு பேரு இந்த நாம அனுபவிக்கிற ஆகாசம் ஜடாகாசம் இதுக்கு அறிவு கிடையாது இந்த ஜடாகாசத்தை எது அறியறதோ அந்த அறிவுக்கு எது காரணமாக இருக்கோ அது அறிவே வடிவான உணர்வே வடிவான ஆத்மா அதைத்தான் சிதாகாசம்னு சொல்கிறோம் சிதாகாசம் என்றும் சிதம்பரம் என்றும் ப்யூர் கான்ஷியஸ்னஸைத்தான் சொல்கிறோம் ஆக இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் ஆகையினால யுத்த பூமியில் இந்த ஆயுதங்கள் வெட்டுறது நெருப்பு எரிக்கிறது ஜலத்தை விட்டு நினைக்கும்படி செய்கிறது காத்தால வளர்த்துறதுங்கிறதெல்லாம்